அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அறத்தோட இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன் பல மேம்பட்டு விளங்குகின்றவன் ஆகிறான் பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வதே சமூகத்தில் சிறந்து இணைந்து முறையாக வாழணும் மனம் போன போக்குலையெல்லாம் வாழக்கூடாது யார் வேணாலும் யாரோட வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம்ங்கிற ஒரு எண்ணங்கள் இப்பொழுது ஒரு பக்கத்தில் தோன்றுகின்றன அதை போலவே தொலைக்காட்சிகளிலும் காட்டப்படுகின்றன அதெல்லாம் அறத்துக்கு புறம்பானது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அமைதியான சீரான வாழ்க்கைக்கு முரணானது இதை நாம் அவ்வப்பொழுது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது இயற்கையின் நியத்தி இணைந்து வாழ்வது சமூகத்தில் சிறந்தது அது ஒரு இயல்பு தனித்து வாழ்வது இயல்பல்ல இந்த இடத்துல இயல்புங்கிறது நேச்சர் முதல்ல இயல்புங்கிறது தர்மம் அதுதான் அறம் அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தோம் இங்க அப்படி இல்லை இது தனித்து வாழ்வதுங்கிறது நேச்சர் கிடையாது தெய்வ திருவுருவங்கள்ல கூட நம்ம பார்த்தோமானா ஆணும் பெண்ணும் இணைந்துதான் இருக்கு பிரம்மா சரஸ்வதி லக்ஷ்மி நாராயணர் பார்வதி பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றோம் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது பிரபஞ்ச நியத்தி இயற்கையின் நியத்தி அந்த பிரகிருத்தியை சம்ஸ்கிருத்தியாக மாற்றுவதுதான் கிரகஸ்தாசிரமம் அந்த இயல்பை தெய்வீகமாக பண்புடையதாக இல்லற வாழ்க்கை எறும்பு உட்பட எல்லா உயிர்களும் ஆணும் பெண்ணுமாய் இணைந்துதான் வாழ்கின்றன இயல்பாகவே உடல் எல்லோருக்கும் பாலுணர்வு இருக்கிறது அதனை ஒழுங்குபடுத்துவதற்காகவே இல்லறம் அமைந்திருக்கிறது பெரியோர்களால் நமக்கு இந்த இல்லற வாழ்க்கை நெறிமுறைகள் அருளப்பட்டு இருக்கின்றன மிருகங்களிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது நம்முடைய பண்பாடு நாகரிகம் தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழக்கூடாது அறன் வலியுறுத்தல் இதுக்கு முன்னால் அதிகாரத்தை பார்த்தா தெரியும் செயற்பாலதோறும் அரனே, ஒருவருக்கு இயற்பாலதோறும் பழி அப்படிங்கிற குரப்பை பார்க்கலாம் அறத்தான் வருவதே இன்பம்ங்கிறத கூட பரிமேலழகர் இல்லறத்தால் வருவதே இன்பம்ங்கிற பொதுவாகவே அறத்தால் வருவதே இன்பம்னு எடுத்துக்கலாம் ஆனா அந்த இடத்துல அடுத்த அதிகாரம் அப்படி இருக்கிறதுனால இல்லறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லைங்கிற பொதுவாக நாம அறத்தினால வர்றதுதான் இன்பம் அறத்தை தவிர பொருளும் இன்பமும் புகழக்கூடியதாக இல்லை அதற்கு இன்பத்துக்கு புறம்பான துன்பம் உடையதாகத்தான் இருக்கின்றன என்று அதிலே பொருள் பார்க்கிறோம் மனோ தத்துவ நிபுணர்களெல்லாம் எங்களை போன்ற துறவிகளை எல்லாம் மாறான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அது வந்து வாழ்க்கை வந்து கடினம்தான் சந்தேகம் இல்லை ஆனால் முறையாக வாழணும் எடுத்துக்கொண்ட விரதத்தை முறையாக பாதுகாக்கணும் குருவின் அருளால் சாஸ்திரத்தின் அருளால் தான் இந்த அதாவது இந்த பயலாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறோமே பிரகிருத்தி அதை வென்று தனித்து வாழ முடியும் அப்படி வாழ்கின்றவனை கடவுளுக்கு நிகரானவன் என்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கிறது ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது वेद्वेदा चक्रे का साक्षा नाकृति अभी अहान श्लोको अर्थम कटाच रे वेदाना ब्रह्मदेवन द्वेधा रे व्रम चक्रे மயக்கத்தை உண்டு பண்ணிருக்கான் எல்லாருக்கும் இயற்கையாகவே எப்படின்னா காந்தாசு கணக்கே சுச்ச குறிப்பா மனித உடம்புல வாழ்கிற உயிர்களிடத்துல காந்தான் பெண் இது ஆணை வச்சு சொல்றது நீங்க ஆண் பெண் மாத்தி போட்டுக்கலாம் காந்தாசு காந்தாசுனா பெண்களிடத்திலும் கணக்கே சுச்ச கனகம்னா தங்கம் தங்கம்னா பணம் பெண்ணிலும் பொண்ணிலும் இயல்பாகவே பிரம்ம தேவன் உடல் எடுத்த எல்லோருக்கும் மயக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறான் தாசு தேஷு தாசுன்னு சொன்னா தாசு காந்தாசு தேஷு கணக்கேஷு அந்த பெண்களிடத்திலும் அந்த பொன்னிடத்திலும் கணக்கேஷுன்னா தங்கம் முதலான பொருள்களிடத்திலும் அனாசக்தகா அனாசக்தகா விரும்பாதவன் அதோடு ஒட்டி சாஷா பர்க சாட்சா பர்கியக்ஷமாக வாழ்கின்ற சிவபெருமான் கடவுள் தன்னுடைய வினைகளை எல்லாம் வருத்தவன் நர ஆக்கிருத்தி நரண மனித வடிவத்துல இருக்கிற கடவுள் அவன் ஆக இந்த காம ஜெயிக்கிறது சுலபம் இல்லை அந்த காம மயங்காதவன் பிரத்யமான தெய்வமாகவே சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதுக்கு பதிலாக என்ன சொல்றார் இது எல்லாருக்கும் பொருந்தாது நடக்க தேவையும் இல்லை அதனால ஜென்ரல் மெஜாரிட்டி பீப்புள் அது எக்ஸப்ஷன் கேஸ் அப்படி இருக்கிறவங்களாம் ஆக இயல்பினான் என்ற சொல்லுக்கு மற்றொரு பொருள் அறத்தை இயல்பாக உடையவன் ஏற்கனவே இதை சொன்னேன் இப்போ அறத்தின் அத்தகைய முயல்பவர்களுள் தலையாயவன் முயல்வார் அப்படின்னு சொன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயலதில்லை புல இன்பங்களை தூய்க்க முயலதில்லை இல்லறத்தில் இருக்கிறவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயல்கிறான் புல நின்பங்களை அனுபவிக்க முயல்கிறான் ஆனால் இவன் என்ன பண்ணுகிறான் இவன் பணம் சம்பாதிக்க முயல்வதில்லை புலநின்பங்களை அனுபவிக்க முயல்வதில்லை அறங்களை கூட செய்வதற்கு முயல்வதில்லை எப்பொழுதும் தியானத்தில் இருக்க முயல்கிறான் ஆக பொருளையும் புலநின்பங்களையும் அறத்தையும் கூட துறந்து கடவுளை நினைந்து இடைவிடாது தியானம் செய்ய முயல்கிறான் ஆனால் அவனுக்கு பக்குவம் இல்லை என்றால் தியானம் செய்ய முடியாது எனவே முறையாக கணவனும் மனைவியும் இணைந்து கடவுளை சார்ந்திருந்து பொருள் ஈட்டி புலநின்பங்களை அறவழியில் துய்த்து வ பிற்காலத்தில் அறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறகு பரம்பொருளை உணர்ந்து வீடு பேர் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த குரட்பாவினுடைய பொருளாக அமைந்திருக்கிறது மனமார்ந்த வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக